நேயர்களுக்கு இன்பத் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தித்திக்கின் தீபாவளி திருநாளில் சரவெடி நிகழ்ச்சி மூலம் உங்களுடன் இணைவது உங்கள் அன்பன் சிங்கப்பூரிலிருந்து கிருஷ்ணன் மனோகரன் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் விரும்புவது வெற்றி வெற்றி வெற்றி வெற்றி என்பது எல்லோருக்குமே சொந்தமானது எல்லோரும் அதை அடைய உரிமை உண்டு வெற்றி என்பது இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று நம் தாயின் கருவறையிலிருந்து வெளியே இந்த உளவிற்கு வந்தது முதல் வெற்றி இரண்டாவது வெற்றி என்பது வாழ்க்கையில் ஜெயிப்பது வாழ்க்கையை வெற்றி கொள்வது நீந்தி அக்கறை சேர்வது நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடலை நீந்தினால்தான் இறைவனடி சென்றடைய முடியும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி எப்படி நிச்சயப்படுத்துவது அது நம் கையில் தான் உள்ளது அதை எப்படி அடையலாம் என்பதை நான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன் நாம் அனைவருமே எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி பெற வேண்டும் என்றே விரும்புகிறோம் ஆனால் அனைவராலும் வெற்றி பெற முடிவதில்லை இந்த செயலில் ஏன் என்னால் வெற்றி பெற இயலவில்லை என்று பலரும் யோசிப்பது இல்லை மாறாக அவ்வளவுதான் நமக்கு கொடுத்து வைத்தது என்று நமக்கு நானே சமாதானம் அடைகிறோம் விதி வழியது என்று வெற்றி கிட்டாது ஆசையுடன் சில செயல்களையும் மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி கிட்டும் என்ன செய்ய வேண்டும் வெற்றியை எட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இதோ சில யோசனைகள் உங்களுக்காக நாம் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றி பெற ஆசையுடன் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவை அந்த தன்னம்பிக்கை என்னால் நிச்சயம் இந்த காரியத்தை முடிக்க இயலும் என்ற மன உறுதியை உங்களுக்கு அளிக்கும் அவ்வாறு மன உறுதி இருந்தால் மட்டுமே நீங்கள் திறமை உள்ளவராக இருந்தாலும் கூட உங்களால் வெற்றி பெற இயலும் பிரச்சினைகள் வரும்போது நான் இவ்வளவுதான் இது என் விதி இதற்கு மேல் என்ன என் கையில் எதுவும் இல்லை என்று மனம் தளர்ந்து உட்கார்ந்து கூடாது மாறாக என்னால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்க வேண்டும் அப்படி நீங்கள் நம்பினால் நீங்கள் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும் அந்த புதிய பரிணாம வளர்ச்சியால் நீங்கள் ஒரு புதியவனாகவோ ஒரு புதியவளாகவோ மாற்றம் பெற முடியும் அந்த தன்னம்பிக்கையை தோல்வி உறுவர்களை வெற்றியாளராகவும் சோம்பேறிகளை சுறுசுறுப்பானவர்களாகவும் உங்கள் இலக்கை தெளிவாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கை நேர்மறான எண்ணங்களும் நம்பிக்கலும் சூழ்ந்திருக்க வேண்டும் அதற்கு பின் ஆக்கப்பூர்வமாக அதை தொடர்ந்து செய்யும் போது உங்களால் வெற்றி அடைய முடியும் தைரியமும் நீங்கள் நினைக்கும் இணைந்திருக்கும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் மாறாக எதிர்மறையான எண்ணங்களை வளர்ந்து கொண்டால் விளைவும் ரொம்ப ரொம்ப மோசமானதாகத்தான் இருக்கு ஏனென்றால் உங்கள் ஆள் மனம் உங்கள் எண்ணங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறது ஆழ்மனத்திற்கு நீங்கள் என்ன அனுப்புகிறீர்களோ அதையே நீங்கள் திருப்பி புறப்படுவீர்கள் எடுத்துக்காட்டாக ஸ்டால் உணர்ச்சி பயம் போன்றவைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் அது உங்கள் ஆழ் மனதிலும் சென்று அதையே உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறது அதாவது நம்ம ஒரு தென்னாளிங்கிற ஒரு படத்தில் சொல்லுவோம் ஏன்னா சா சாப்பிட்டா பயமாக இருக்கு வெளியே போனா பயமா இருக்கு வீட்டுக்குள்ளே போட்டால் பயமா இருக்கு இப்படி இப்படின்னு கேளு பயமே வந்து ஒரு மன நோயால் ஆகையால் நீங்கள் நான் தைரியசாலி என்று மனதிற்கு அனுப்பினீர்கள் என்றால் நீங்கள் தைரியசாலியாகவே ஆவீர்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அதில் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான நல்ல எண்ணங்களை நிரப்புங்கள் நிச்சயம் வெற்றி வெற்றி வெற்றி வெற்றி வாழ்க்கையில் வெற்றி இந்த இன்ப தீபாவளியை குடும்பத்தார் அனைவருடன் சேர்ந்து புதுவளிக்க எங்கள் நற்றினை சரவடி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிங்கப்பூரில் இருந்து கிருஷ்ணன் மனோரன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்வாளமுடன்